வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காவது செய்தி சேவை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரில் இருந்து கண்ணகி தமிழக செய்திகள் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அமைச்சர் எஸ் பி வேலுமணி நிவாரண உதவிகளை வழங்கினார் கடந்த இரு வாரங்களுக்கும் மேலாக கேரளா மற்றும் நீலகிரி மலைக்காடுகளில் கனமழை பெய்து வருவதால் கடந்த பதினொன்றாம் தேதி பில்லூர் நிரம்பியது அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுவதும் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இஸ்ரோவின் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கு மூன்றாவது புதிய ஏவுதளம் அமைப்பது குறித்து சாத்தியங்களை ஆராய வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இஸ்ரோவின் லட்சியமாக கருதப்படும் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் புதிய ஏவுதளத்தில் செயல்படுத்துவது குறித்த ஆய்வுகளையும் மேற்கண்ட வல்லுநர் குழு மேற்கொள்ளும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நாட்டின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நம் சென்னை மாநகருக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வயது ஆகிறது அதற்கு ஒரு வாரம் முன்பே சென்னையின் பிறந்த நாளை பல்வேறு அமைப்புகள் சென்னை மாதம் என்ற பெயரில் கொண்டாட தொடங்கிவிட்டன கேரளாவில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்து வருவதால் அங்கு பெரும்பாலான இடங்கள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன இந்நிலையில் தெற்கு ரயில்வே சார்பில் லட்சம் லிட்டர் குடிநீர் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுதவிர ரயில் குடிநீர் தயாரிக்கும் பாலாறு ஆலையில் குடிநீர் பாட்டில்கள் அடங்கிய பதினைந்தாயிரம் பெட்டிகள் இரண்டு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கேரளாவில் உள்ள பாரசாலா ஆலையில் இருந்து லட்சம் குடிநீர் பாட்டில்கள் அடங்கிய பத்தாயிரம் பெட்டிகளை அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உதகைக் குந்தா குடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் கனமழை பெய்கிறது இதில் கரையோர பகுதிகளை ஆக்கிரமித்து பயிரிடப்பட்டிருந்த காய்கறிகள் மரங்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் கித்தை மின் நீர் செல்வது முழுவதுமாக தடைப்பட்டு மின் உள்ள ஐந்து யூனிட்டுகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டு நூற்றி மெகாவாட் மின் உற்பத்தி அரசு அலுவலகங்களின் செயல்பாடுகள் வெளிப்படையாக இருக்கவும் அரசு துறைகளிடமிருந்து தேவைப்படும் தகவல்களை மக்கள் கேட்டு பெறவும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆட்டியை அமல்படுத்தப்பட்டது இதில் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் என்று மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷீலா பிரியா தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் பத்து கோடி நிதியுதவி வழங்கப்படும் என்று மாதா அமிர்தானந்தமய்தேவி அறிவித்துள்ளார் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கொல்லம் கல்பெட்டாவில் உள்ள அமிர்தா கிருபா அறக்கட்டளை மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களும் சிறப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனா் அம்மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவிற்கு இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த அணையின் நீர்மட்டம் நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் முல்லை அணையின் நீர்மட்டத்தை குறைக்க கோரி கொச்சியில் உள்ள ஆலுவா சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார் கேரளாவிற்கு எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அயல்பாட்டு செய்திகள் நோபல் பரிசு பெற்ற ஐநா சபை முன்னாள் பொதுச்செயலாளர் கோபி அண்ணான் காலமானார் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் பாகிஸ்தானின் இருபத்தி இரண்டாவது பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்றுக் கொண்டார் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு உதவிட சவுதி அரேபிய அரசு முடிவு செய்துள்ளது கேரளாவில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட உயிர் சேதங்களுக்கு ஐநா சபை பொதுச்செயலாளர் அன்டானியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார் திபெத்தின் கிங்காய் திபத் பீடபூமியில் சீன ராணுவத்தினர் போர் பயிற்சியை மேற்கொண்டனர் அனைத்து காலநிலைகளிலும் ராணுவத்தின் நோக்கில் இப்பயிற்சி நடைபெற்றிருப்பதாக அந்நாட்டின் ராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் உலக அளவில் வாழ்வாதாரம் மிக்க நகரங்களை குறித்த ஆய்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல அமைப்புகளால் நடத்தப்படுவதுண்டு அந்த வகையில் உலகின் வாழ்வாதாரம் மிக்க முதல் நகரமாக ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது வணிகச் செய்திகள் தமிழகத்தில் ஆன்லைன் வழியாக ஹோட்டல் முன்பதிவு செய்வோரின் எண்ணிக்கை இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் முந்தைய ஆண்டின் இதே காலாண்டை விட இருபத்தி அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மேக் மை ட்ரிப் நிறுவனத்தின் இந்திய ஹோட்டல்கள் பிரிவின் தலைமை வணிக அதிகாரி தெரிவித்துள்ளார் யூபிஐ அமைப்பின் மேம்பட்ட வடிவமான யூபிஐ டூ அமைப்பை ரிசர்வ் வங்கியின் கவர்னர் உர்ஜித் பட்டேல் அறிமுகம் செய்துள்ளார் ஓவர் டிராஃப்ட் வசதி மற்றும் பணம் செலுத்துவதற்கு முன்பாக விற்பனையாளர் அனுப்பும் ரசீதை பார்க்கும் வசதி போன்றவை இந்த மேம்பட்ட வடிவத்தில் புதிய அம்சங்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக என்பிசிஐ தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கண்டத்தின் பெரிய விளையாட்டு திருவிழாவான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா மற்றும் பாலி பங்க் நகரில் இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் 45 நாடுகளை சேர்ந்த சுமார் பதினோரு ஆயிரம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் விளையாட்டுகளில் நடைபெற உள்ளன இந்தியாவிலிருந்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது ஹாக்கி டேபிள் டென்னிஸ் வில்வித்தை பேட்மிண்டன் கபடி தடகளம் மல்யுத்தம் பளு தூக்குதல் குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்றவற்றில் இந்தியா பதக்கங்கள் வெல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது உலகக்கோப்பை கனவை நனவாக்க ஆசிய போட்டியில் வெற்றி பெறுவது அவசியம் என இந்திய ஹாக்கி அணி தலைமை பயிற்சியாளர் ஹரேந்திர சிங் கூறியுள்ளார் ஆசிய போட்டிக்கான இந்திய டென்னிஸ் அணியில் இருந்து மூத்த வீரர் பயஸ் விலகியதால் பதக்க வாய்ப்பில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என அணியின் கேப்டன் ஜிசன் அலி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு தமிழில் திரைப்படமாக எடுக்கப்பட உள்ளது சமீபத்தில் வெளியான நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை தழுவல் படமான நடிகையர் திலகம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது விப்ரி மீடியா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது மதராசப்பட்டினம் சைவம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய ஏ விஜய் இப்படத்தை எழுதி இயக்குகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல பல தரமான தினம் தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்